பந்த வேள்விகள் முதல்ங்கரற்குாம் சேக்கலா பெருமான் அந்த வேள்விகள் அதனால நீ என்ன செய்ய நல்ல வேதபடியில மறையே நமது பீடிக யாம் நமது பாதுகையாம் நான் தங்கியிருக்கிறதே நான் மறைகள்ல தான் தான் வந்து பாதுகை திருவடியே பாதுகை மறைதான் மறையே நமது வாகனமாம் ஊர்தி மறையே நமது நூபுறமாம் சிலம்பு மறையே நமது கோபனமாம் அதான் மண்ணுகளை துண்ணுபொருள் மறைனான்கே அல்லவா மறையே நமது விழியாகும் மறையே நமது மொழியாகும் மறையே நமது மொழியாகும் பேசுவதும் திருவாயால் மறைபோலும் இப்படியாக சொல்லி அதனால் அந்த வேத முறைப்படி என்ன செய்யணும்னு கேட்டார் ஒரு ரெண்டு பாட்டு தெரியும் ஒரு பாட்டு அந்த மறைகள் தமக்குறுதியாவார் அந்நூல் வழி கலி நோய் சிந்த மகத்தீ வளர்த்து எம்பால் சிந்தை செலுத்தும் வந்தனரால் இந்த மறையோர் வேள்வி மழைக்கு ஏதுவாகும் வேள் மழை வரும் தம்மை கைவிட்டாய் அதனால் தான் செய்யணும் அது வரைக்கும் இனி அவர்கள் வேள் செய்து மழை பெய்து அப்புறம் விதையெல்லாம் போட்டு வளர்ந்து ஏழும் இதெல்லாம் செய்யணும் ஆனா இன்று நடைமுறைக்கு உடனே என்ன கை கொடுக்கணும் எப்படி உளவாக்கள் எடுக்க எடுக்க குறையாத பொற்கள் இந்த கிழியில் எத்துணை பொன் எடுத்து வழங்கும் நாங்கள் தந்த அளவில் குறையாத தன்மை தாகும் அதான் உளவாக்கி எடுக்க எடுக்க குறையாத கிழி அந்த பொருள் நீ வந்து ரெண்டாயிரம் ரூபாய் பாதி போட்டு நாளைக்கு நாப்பதனாயிரம் எடுத்த எடுக்கு வழங்கும் தோறும் நாங்கள் தந்த அளவில் குறையாத தன்மை தாகும் இது கொண்டு வந்த இளம்பாடு அகற்றிருந்து இளம்பாடு இளம்பாடுதல் நடத்தும் போது அதே போல இலக்கியம் வரும்போது உண்டோடு பின்னி பணிஞ்சிருக்கு அப்பதான் மறவாமே பிஎட் எம்எட் இன்னைக்கு சொல்றேன் பண்டைய பேராசிரியர் அப்படி இயல்பாக சார் ஒரு எம்எட்டும் பிஎட்டு இல்லை நாங்கெல்லாம் பேராசிரியெல்லாம் பிஎட் எம்மட்டே அது நாங்களாவது ட்ரைனிங் போய் தொலைஞ்சோம் அவங்க எல்லாம் போகவே ஆனால் இவங்க என்ன சொல்றாங்களோ அத்தனையும் அருமையா இருந்தது ஒரு வகுப்பு பாடம் கேட்டால் தொல் அதனால அந்த இளம்பாடாக சென்று கொடுத்து வேந்தன் மனக்கவலை திங்கள்தோறும் விரதம் இருந்தவன் இப்பவும் கூட இந்த கவலை நீங்குவதற்காக தன்னையே நோக்கி வாடுகிறானே தவிர வேற எதையும் நினைக்கிறேன் எனவே அன்பன் அன்பன் தான் இதுல ஒரு குறை செஞ்சிருக்கிறான் அதனால கருது அணிவித்தார் பெரிய ஒரு கருத்து அப்பர் சுவாமிகள் தான் எடுதி நாட்கள் சமன் சமயத்தில் இருந்ததுனால இந்த உடம்பே அவருக்கு அருவறுப்பா இருந்தது தோண்டி நீதிக்கு போய் போடனாருக்கு மாதிரியா இருக்கும் எதுக்காக தேவையே இல்லாத தோண்டி நீதி எது உண்டி இந்த நாற்பது ஆண்டு இருந்த உடம்போடு அறிவிப்பாரு அதனால சின்ன பிள்ளை மாதிரி எந்த ராஜா வேணும் உன் கையில சூழ இருக்குல்ல அந்த சூழத்தை போரி இறைச்சி அப்புறம் அப்புறம் உங்கக இடவ கொடி இருக்குல்ல ஆணியற்று கொடி அதில் போயிரு அப்புறம் சின்ன மாதிரி சூளம் பொறி இடவம் பொறி திருநீர் பூசு இப்ப சில பேர் திருநீர் வாங்க குருமூர்த்தியில் அவங்க தவிர நம்ம போய் கை நீர் தான் செய்வோம் அப்பா அம்மா இருந்ததுன்னா திருநீர் கொடுக்காங்க அவங்க தண்ணி வரும் இவங்கள்லேயும் தண்ணி வரும் இத்தனை வாழும் நல்ல பிள்ளை நலமா இருக்கிறான் அதனால திருநீர் பூசணும் கேட்டார் இதுதான் பாட்டில் தேவாரத்தில் இருக்கும் பெருமான் என்ன பண்ணார் பொறிக்க செய்தார் சிவகணங்களை விட்டு சோளத்தை பொடி இடத்தை பொறிவிட்டார் சொல்லல திருநீரு பூசு கேட்டார் அதை பற்றி ஒண்ணு சொல்லவே திருமுறை அவசரப்பட்டு பதிப்பிக்க வேண்டாம் கொஞ்சம் பரவாயில்ல ஒரு ஆஜியன் பதிப்பா வரும்போது ஒரு சில கருத்துக்கள் ஏன்னா இது ஆறாவது பதிப்பா என்னமோ பெரிய புராணத்துல முருகா முருகா அதனால இட்டு அருமையா பெருமான் திருநீரு அப்படி அணிந்து யாருக்கு அந்த பாண்டியன் இட்டு பின்னாலையா ஆமா மறைந்தாரையர் திருவுருவம் திருநீரிட்டு மறைந்துட்டோம் கண்ட கனவு நினவாக தொழுதான் எழுந்து கௌரியர் பெருமான் திருவடி போல் அம்பொற்கிழியை முடித்தாலை மேல் மற்றவங்க சாதாரணமாக கொடுத்திருந்தாங்க கையில தூக்கிட்டு வரலாம் பெருமான் தந்தது அல்லவா தன்னுடைய வழிபடுத்தையும் தந்தது அல்லவா ஆனால் அப்படியே தலையில வச்சிருக்க தலை முடி மேல் முடித்தாலை மேல் கொண்டு மகிழ்ச்சி தலை சிறப்ப நின்று கூத்தாடி நாழிக நேரம் தன்னை மறந்து கூத்தாடி ஆடுகின்ற உடையான்களற்கு அன்பிலை என்புருகி பாடுகின்றதும் செய்கிலை பணிகளை பாதமலர் சூடுகின்றில்லை சூட்டுகின்றதும் இல்லை நீ எங்க ஒரு விட போற போனிவாசு ஏதாவது ஒன்னாவது செஞ்சிருந்தாலும் ஒன்றுமே செய்ய துணையிலி பின்னணியை ஒரு முத்தம் கூத்தாடி தண்டா அமைச்சர் படைத்தால் இவர் தமக்கு காட்டி அறிவித்தான் இது நாட்டுக்காக தந்தது அதனால என்ன பண்ணா எல்லாரும் சொல்லணும் இது மாறிப்பா ரெண்டு தூக்கூடாதுலந்த அரசு சமயம் கலவாத அரசியா பொறந்தது சமயம் கலந்த அரசுக்கு முருகா முருகா இல்ல சமயத்தோடு கலந்து தோய்ந்து வாழ்ந்த அரசு அதனால அந்த அமைச்சர்கள் மற்றவர்கள் அருமையாக அமைந்து அரியணை வைத்தான் உயரமா வைத்தான் அதில் கொண்டு பொற்கடியை கொண்டு வைத்தான் என பெருமானால் தரப்பட்ட மீனாலே பெருமானே இந்த கடிதம் அகப்பொருள் இலக்கணத்தில் இலக்கணத்தில் அந்த தலைவன் வந்து கையுறை கொடுத்தானா தடை கொடுத்தான் தடை உடைய அந்த காலத்தில் கொடுத்தாலும் ஏற்று இப்போலாம் கராச்சி புடவை கொடுத்தான் நீங்க அப்போல்லாம் தடையுடைய தான் கொடுப்பாங்களாம் தடையுடைய கொடுத்தானா அதை அப்படியே வாங்கினாலாம் தலைவி ஏ இதை தடையாகவே கருதலடா நீயாகவே கருதின தடையுடைய கருதிலன் நீயாக கருதினன் அந்த தடை அப்படியே எடுத்து கட்டிட்டு போது தலைவனே கணவனே அகப்பொருள் பொற்கடியாது என்று கருதி மணிப்பூந்தவி சேற்றி சங்கம் முழங்க மறைமுழங்க சாந்தம் திமிர்ந்து தாதொழுக தொங்கல் அணிந்து தசாங்க விரை தூப நருணை சுடர் வளைத்து கங்கை விளைந்த கடவுள் என கருதி பூசைத்தான் என்று கருதி அவருக்கு எப்படி எழுந்தருளிவித்து வழிபாடு ஆற்றுவானோ அதே போல அந்த பொற்களை வைத்து வழிபாடு செய்தான் அடுத்து வணங்கி பலம் செய்திட்டு கோயிலுக்கு போனா வலம் வராம இருக்கலாமா போல இது பொருளையும் வளம் வந்தாலும் வந்து பலம் செய்துட்டு அம்பொர்க்கிடியை பொதி நீக்கி எடுத்து உடனே அப்புறம் எடுத்து எல்லாரும் நினைக்கும் போது சுகநாத பெருமானி உடைய திருவருள் சுகநாதா உன் திருவருள் பெருமாட்டி உன் திருவருள் என்று சொல்லி அந்த நீ தந்ததே தவிர நான் தரலம்மா என்று சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தாராம் முத்தி வினைஞர்க்கும் யாகங்களுக்கும் யாவற்கும் அடுத்து அது வழ வழ அடியிற் அடிய அந்த பொ திருவள்ளூர் சொன்னார் தம்பி இந்த உலகத்தில் நடமாட்டம்னு சொன்னா எது தேவை சில்ற தேவை ஆனா அந்த உலகத்துக்கு போனோம்னா இந்த சில்ற செல்லாது அருண் செல்லும் அது வேணும் இந்த சில்றையெல்லாம் ஏதாவது பொருட்செல்லாம் அருட்செல்லாம் மாத்தனாதான் அங்க போலாம் மலேசியா போனோம்னா நம்ம இந்திய நாட்டு நாணயம் எல்லாம் மலேசியா டாலரா மாத்தினாதானே மலேசியா போலாம் நான் போகும்ன நுங்கம்பாகத்துல ஏறி அங்க போய் மலேசியாவில் இறங்கின உடனே அங்க போய் அங்க இருக்கிறவங்களுக்கு பணமும் கொடுக்க கொடுக்க போதே நீங்க இந்திய நாட்டு பணத்தை மூஞ்சி அடைஞ்சிருவான் ஏன்னா தரமும் கம்மி இது அங்க ஒரு டாலர் இங்க பத்து ரூபாய்க்கு சமம் எழுநி சாப்பிட்டோம் திங்கி எள்ளி சாப்பிட்டோம் இங்கே இங்கேதான் எள்ளி சாப்பிட்றது ரொம்ப அருமையாக ரொம்ப அருமையான நமக்கு சாப்பிடலாம் முடியலன்னா அவ்வளவுலாம் அந்த பினாங்கலாம் அது உணவு முறைகள் அதெல்லாம் ரொம்ப சங்கடமாக இருக்குது அதனால எழுநி சாப்பிடுவோம் எளநீன்னா நாலு வெள்ளி நாலு வெள்ளி நாலு வெள்ளின்னு சொன்னோடனே இங்கே நம்ம பணத்துக்கு நாற்பது ரூபா ஒரு எளநீர் என்னையா நாற்பது ரூபாயா இருக்குது அப்படின்னு சொன்னோடனே ஐயா நீங்க ஏன் உங்க இந்திய நாட்டை நினைக்கிறீங்க நீங்க மீனம்பாக்கத்துல ஏறின பிறகு நாலு ரூபா நினைங்க நீங்க நாற்பது உள்ள போவாது முடிஞ்சது பெரும் எழுநி நாலு ஒரு எழுநா இங்க மாதிரி ஒரு எழுநி சாப்பிட்டாலே பிணறும் அந்த அளவுக்கு நல்ல பெரும் எழுநி கிடையாது அது மாதிரி மலேசியா போறதுக்கு இங்க இருக்கிற நாணயத்தை மாத்தணும் சொன்னா பெருமாண்டுகள் இடத்துக்கு போனோம்னா என்ன பண்ணும்னாரு அதனால அப்படியானா வச்சுருக்கு பாடிட்டோங்க சாமியினார் குரலா பாடி தரண்டா வச்சு அருள் இலாருக்கு அவ்வுலகம் இல்லை என்ன வேணும் அந்த உலகத்துக்கு போறதுக்கு அருள் வேணும் எது போல பொருள் இலாக்கு இவ்வுலகம் இல்லாகி ஆகு இந்த நாட்டில் வாழணும்னு சொன்னா இவனுக்கு பொருள் தேவை இல்லை ஆமாங்க அது மாதிரிதான் அந்த நாட்டுக்கு போனோம்னா அருள் தேவை அப்ப என்ன செய்யணும் இப்ப இருந்தே பொருளை அருளா மாத்தணும் மாத்தணும் அப்பதான் அங்க போகலாம் இப்படி எல்லாம் சொன்னவரா நாத்திகர் முருகா முருகா அவ்வுலகம்னா எந்த உலகம் சைனாவை ஜப்பானா கனடாவ என்ன சுவாமி எழுதுறீங்களே கண்ணா அப்படின்னு அருளாருக்கு அவ்வுலகம் இல்லைங்கிறார் அவ்வுலகம் என்பது ஆண்டை நீங்களே மாண்பு அமைச்சராக வந்து வாங்கி கொடுங்க உங்க விசாலம் நீ யார் உலகத்துக்கு போறது விசா கொடுக்க உனக்கு யோகியா சொன்னதெல்லாம் கூட மறைக்கிறான் முழுப்பு என்ன பண்றது அதனால வீட்டின்பமாயிற்று என்ன வீட்டு இந்த உலகத்தில் இருக்கிற பொருள் நாம தேடுகின்ற பைசான்னா அது அந்த உலகத்துக்கு போவாது இது இறைவன் கொடுத்த பொற்கடியானதுனால என்ன ஆச்சுன்னாரு இம்மேல எல்லா மதுரையில் இருக்கவங்களுக்கு எல்லாம் உதவிச்சு வேல் விசியர்கள் உதவுனதோடு கூட அதுவே வீட்டின்பம் போல ஆகிட்டு வீடு பேர் பெற்றா எப்படி இருக்கும் அது போல இருக்குங்க வீடு பேர் பெற்றா எப்படி இருக்கும்னா எப்படி இருக்கும் சொல்லித்த தெரியுத தெரியல மணிவாசர் பார்த்தார் என்ன அவனுக்கு தரா சுவாமி அந்த வீட்டின்பம் பெற்றது போல இருக்கும்னு சொன்னார் அது வீட்டின்பம் எப்படி இருக்கும் சுவாமி எங்கள் குருநா சொன்னதுப்பா இல்லையா தெரியாது என்ன அந்தமீ ஆனந்தம் பாடுதுங்க நம்மா நாயி இப்ப நீ காண இன்பமெல்லாம் அந்த உலகத்துல ஒரு முடிவு உண்டு நாலு நாளைக்கு காணலாம் நாலு மாசம் இருக்கலாம் நாலாண்டாலும் நாற்பது ஆண்டு நீ வேணாம் அந்த இன்பத்தை அனு ஒரு முடிவு உண்டு அது அந்த மிலானந்தம் பாடுதுங்க அம்மா நாய் முடிவில்லாது என்பம் முடிவில்லாது அப்ப இந்த பொருள் மற்ற பொருள் எல்லாம் ஒரு கால எல்லையில் உதவுவது இது வீட்டின்பம் போல உதவிட்டான் அதான் உளவாக்கி என்று சொல்றேன் இப்படி ஆயிட்டான் யபொதியில் விளை பொன்னால் அசும்பு செய்து பிசும் விழிந்த கோயில் அதனை அகம் புறமும் குயின்று ஒரு பக்கம் என்ன பண்ணா நல்ல சமுதாயத்தை கொடுத்தான் வேலு செய்ய கொடுத்தான் அதே பொருள் கொண்டு பெருமானி எழுந்தொள்ளி இருக்கிற இடத்த கோயிலை அப்படியே புதுக்கணும் பொன்னால் புதுக்கணும் பெருமானி என்னுடைய அரண்மனை உயர்ந்து பார்த்தீங்களா யாருமே தன்னுடைய அரண்மனையை வந்து அவங்க வந்து அதிகமாக புதிக்கல கோவிலை தான் மீண்டும் மீண்டும் புதுக்கிட்டான் அப்படி இருந்து தமிழ் போயிட்டாங்களே பொறாமை ஆட்சி தொடர்ந்து தமிழ் பயிற்று மொழியெல்லாம் ஒரு தமிழ்நாட்டில் பிறந்தவன் பிச்சை வேணுமே இருந்தால் வன் தமிழ் மூவர் தன்பொழில் வரைப்பு தொழுகாப்பையும் பிர மீனாட்சி பிரகாரம் எல்லாவற்றையும் அப்படியே இழைச்சா பொற்கிழி எடுக்க கொடையாது அவன் தந்த பொருள் அவனுக்கே அகற்றும் என்று கருதி ஞான கொடுந்தனைய தாயில் அருகால் பீடிகை வான் தடவு கொடிய நெடிய பெருவாயில் பிறவும் அழகரிப்பை தான் திருக்கோவில் என்னென்னவெல்லாம் திருப்பணி செய்யணுமோ அவ்வளவு திருப்பணி செய்யணும் அப்ப உளவாக்கடியினால் ஒரு வரம் மக்களுக்கும் கொடுத்து இன்னொரு பக்கம் பெருமானுக்கும் கொடுத்து ஏன் அந்த சமயத் தொய்வு இருந்ததுனால அவன் தந்த பொருள் என்ற ஒரு நினைவு இருந்ததுனாலே இவை எல்லாம் செய்தாராம் முத்தி முந்தி குறையான முகந்து முகந்து நாள்தோறும் சிந்தி குலபூடன் குலபூடன கொண்ட தெய்வ தர்ம பயிர் வளர்ப்ப குலபூடனன் தெய்வ பயிர் வளர்க்கிறான் சொக்கனாது அங்க வறுமை தொலைஞ்சது மட்டுமில்லாமல் இந்த உடற்பசி மட்டுமா நீங்கியது உயிர்ப்பசியும் நீங்கியது அந்த ஆன்ம பசியும் நீங்கும்படியாக பந்தித்திரை முன்னீர் மேகம் பருகி இப்படி வேள்விகள் நடக்க பெருமானுடைய பொருளாதார எப்படி இருக்கு எப்படி மழை பெய்தது எப்படி மழை பெய்யணும் இந்த மாதம் மும்மா போக்குவரத்துல ரேஷன் கூடாது ரேஷன் கூடாது ஏன் இதுக்கு ஏன் மும்மா என்னது ஏன் ரேஷன் பத்து நாளைக்கு உதணும் நாளைக்கு உதற ரேஷன் எல்லாம் அதுக்காக ஒரே பெஞ்சு கெடுத்து நாட்டை கெடுத்துறதா நீ உடைய அருள் எப்படி எந்த உயிருக்கு எந்த நேரத்தில் எவ்வாறு எந்த அளவு செய்ய வேண்டும் என்று இருக்கிறதோ அந்த முறையில் அருள் போல் மழை பொழிய எனக்கு என்ன அதிகாரம் மூணு தரம் பெய்ய ரெண்டு தரம் பெய்யுங்கிறதுக்கு சிவ ஜிவ என்னதோ இங்கதிகாரம் உங்ககிட்ட திறந்தரம் பெய்ய திறன் தரம் பெய்யுங்கிறதுக்கு எனக்கு என்ன அதிகாரமா நான் ஆன்மா உயிர் உனக்கு தெரியும் எப்படி பெய்யணும் எப்ப பெய்யக்கூடாது அவன் அருளே என்ன பொழியாய் மழை எம்பாவாய திருவாசகம் இல்லை சிங்கமா அரிப்பாடி இருக்கிறான் கொடுத்து வச்சவங்க கொடுத்து வச்சவங்க தான் கூட சொன்னேன் எடுத்து சாப்பிடலே எடுத்து சாப்பிட கிடக்கு சாப்பிட ஆகவே அவன் அருடையொழியாய் மழை என்பதுனால மழை எப்படி பெஞ்சுதான் பாண்டிய நாட்டில் நல்ல எல்லா உலகத்திலும் எந்த அளவு எந்த பகுதிக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவு அந்த பகுதிக்கு அழகா பெய்து அவன் அருடைய என்ன பொடியாய் மழை பாரலி மாசம் வருது செல்லும் தலைத்தான் பையாகரணர் பண்டிதர்கள் வடமொழியில பிரிச்சுட்டாங்க அது ஒரு விதத்தில் நல்லதான் இருக்கு அவங்க என்ன வியாகரணம் படிச்சவன் எக்ஸ்பர்ட் படிச்சிருப்பான் நீங்க குமாரசம்பவம் காளிதாசுகள் அதெல்லாம் கூட படிச்சுருக்க மாட்டாங்க இலக்கணத்துக்கு மட்டுமே தன் வாழ்நாளை உழைச்சது அதுபோல சாகித்யம்னு கேட்டால் இலக்கியம் மட்டுமே படிச்சவங்க வேதங்கள் மட்டுமே படிச்சவங்க அப்படி ஒரு எண்ணத்தை தமிழில் கொண்டான் தொலைக்காமல் விட்டோனும் சங்க இலக்கியமே படித்தவர்கள் புலவர்தான் சங்க இலக்கிய பைத்தனர் புலவர்தான் தொல்காப்பியர் புலவர்தான் இது பெருங்காப்பியத்தில் புலவர்கள் புலவர்தான் திருமுறைகளில் புலவர் புலவர்தான் ஆழ்வார் பாசுரங்களில் புலவர் என்று நாம் பிரித்து படிக்க வைக்கிறதுன்னு சொன்னால் இந்த புலவன் படிச்சிருப்பான் யார் சொல்லி தொலைச்சிருப்பான் நம்ம எங்கிட்ட இருப்பதெல்லாம் தன்மானம் ஒன்று தான் இருக்கிறதுக்கு தள்ளப்படுறோம் எதையும் படிக்கல முருகா முருகா அவங்க பிரிச்சுக்கிட்டாங்களே அரேகா ஐயா யாரு வியாக்கரண பண்டிதர் ஆ அவங்கிட்ட இலக்கணம் கேட்கணும்னு நடத்தான் சாகித்யம் ஐயா இலக்கியம் படிக்கணும்னு அப்படி பிரித்து கொண்டு நாம நாம தான் சும்மா சொல்லி பிரயோஜனம் என்ன பண்றது புத்தி வரமாட்டீங்க அப்படி ஏன் அல்லது முதல் இரண்டு ஆண்டு புலவர வகுப்புல பொது பாடம் அடுத்த ரெண்டு பாடத்துல சிறப்பு பாடம் தங்க இலக்கியம் எடுத்துக்கிறியாப்பா அதுல எக்ஸ்பர்ட் நீ தான் அப்படி வரணும் பக்தி இலக்கியம் பெருங்காப்பியங்கள் திருமுறைகள் ஆழ்வார்படம் என்று பிரிச்சு கொடுத்துருந்தோம்னா இன்னைக்கு அதில் நூறு பேர் பாஸ் பண்ணியிருந்தானா பத்து பேராது பெரிய ஆளாக இருப்பான் ஒன்னும் ஒண்ணுமே மறைவல்லோர் மறைமுடி சொல்லாய்வோர் மெய்யாம் இறுதிகள் பொய்யா விருதிகள் வேள்வித்தளர்களை வாழ்விப்போர் பையாடரவணி ஐயான் உரை பகர்வோர் உலகிய உலகியல் அகழ்வோர்கள் இப்படி பல நையாயல் பாதி வியாகரணம் படிச்சவங்க சாகித்யம் படித்தவங்க நல்ல மறை மட்டுமே சொல்லுகின்றவர்கள் அப்படி இருப்ப பல அத்தனை பேருக்கும் கொடுக்கப்பட்டது உலவாக்கி அப்படி கொடுக்கிறார்கள் இவர்களுக்கெல்லாம் எய்யாது உரைதலின் நையாது அழகையது என்ன பொழிவது எல்லாரும் எல்லா வளங்களும் பெற்றிருப்பதனாலே உடையாரும் இல்லை இல்லாரும் இல்லை மாதோ யாரு கொம்பன் எங்க அயோத்தியில் என்னன்னாரு என் சார் எத்தனை பேர் செல்வந்தர் எடுக்க முடியாது ஒருத்தர் செல்வந்தன் அப்ப வந்து எல்லா செல்வந்தர் எத்தனை பேர் நீங்க செல்வந்தர் இல்லாதவர் இருந்தா தானே செல்வந்தர் தனியா பிரிச்சு கணக்கெடுக்கலாம் இல்லாரும் இல்லை உடையாரும் இல்லை மாதூ கொம்பன் கொம்பன் தான் எங்க அயோத்தியில் இல்லாதவங்க பட்டியல் எடுக்க முடியாது உடையவங்க பட்டியல் பாண்டாட்டில் உலவாக்கொருளும் எய்தி வாழ்ந்ததுனால எல்லாரும் இல்லை உடையாரும் இல்லை மாதூ என்று சொல்லுமாறு சுக்கநாத பெருமான் திருவருள் அந்த பாண்டி பக்தி அவன் வழங்கிய இந்த பெருமான் வழங்கிய அருள் கொடை இவை எல்லாம் சேர்ந்து மிக அருமையான நாடாக செழித்து மிகச் சிறப்பாக இருந்தது என்று சொல்லி இந்த உளவாக்கடி அவருடைய பழனம் என்பதை நிறைவேற்றினார் இப்படி ஒரு நாடு இருக்குமா நம்ம பையன் கேட்பேன் ஒன்றரை மணி நேரம் அது நல்லா இருந்தா அப்படிங்கிறது நான் ஒன்றரை மணி நேரமா நல்ல என்ன நினைப்பேன் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளது மற்ற தள்ளிலும் தள்ளாமல் இருப்பேன் அதனால இப்படி உளவாக்கடி அவருடைய பள்ளத்தை நாம் இந்த சிந்தனையிலே கொண்டோம் என்று சொல்லி இனி அடுத்த திங்களில் நாம் அடுத்த முப்பத்தி வரலாற்றை நாம் நினைவோம் என்னும் சொல்லி அருள் கொடையாக வணங்கிய குருமூர்த்தி உள்ளதால் உடைய வணக்கம் தெரிவித்து பந்து கேட்டு மகிழ்ந்த பெரியவர்கள் வரவேற்புரை அப்புறம் மற்ற உறுப்பினராக இருந்து பல செயல்கள் செய்தவர்கள் திருவண்ணாமலையினுடைய மனோகரன் இப்படி எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம்